வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டாவது செய்தி சேவை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று காலை வெளியானது இதில் மொத்தம் எட்டு மாணவர்கள் தேர்வு எழுதினர் அதில் தொண்ணூத்தி பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் மாணவர்கள் எண்பத்தி எட்டு மாணவிகள் தொன்னூத்தி மூன்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் செங்கம் அருகே ஆலத்தூர் கிராமத்தில் கிணறு வெட்டும் பணியின்போது ஏற்பட்ட எதிர்பாராத விபத்து இந்த விபத்தில் ஐந்து பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சசிகலாவின் ஆலோசனையுடன் தான் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம் என்று தேனி நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் தங்கதமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் எந்த காலத்திலும் யாரும் அதிமுகவுக்கு உரிமை கோர முடியாது என துணை முதல்வரும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் நான்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களுக்கு ஏப்ரல் இருபத்தி தேதி விருப்ப அளிக்க அதிமுக முடிவு செய்துள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விருப்ப விநியோகப்படும் எனவும் தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை பொன்னமராவதியில் இரு இடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றமான சூழல் நேற்று உருவாகியது அதனால் புதுக்கோட்டையில் முப்பது கிராமங்களில் நூத்தி தடை சட்டம் போடப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் ஜம்மு கா காஷஷ்மீரில் வாகன சோதனையில் ஈடுபடும் சிஆர்பிஎப் வீரர்கள் ராணுவ முகாம்கள் போலீசார் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன நாட்டின் அதிகாரத்தில் இருந்து மோடியை என்று நாட்டு மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல்காந்தி ராய்ச்சூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியுள்ளார் கடனை திரும்ப கொடுக்கும்போது பெற்றுக் கொள்ளாமல் இந்தியர்களின் வரிப்பணத்தை இங்கிலாந்தில் நடைபெறும் வழக்குக்காக எஸ்பிஐ வங்கி வீண் செலவு செய்து வருகிறது என்று விஜய் மல்லையா குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசம் மாநில முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் மீரட் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பேசியதாக தேர்தல் கமிஷனில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தலில் போட்டியிடும் ஆயிரத்தி வேட்பாளர்களில் ஐநூத்தி பேர் கிரிமினல் வழக்குகளில் சிக்கியிருப்பவர்கள் என்று ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது இந்தியாவில் வாக்களித்துவிட்டு வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வந்த மூதாட்டி மாரடைப்பால் மரணமடைந்தார் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உலக செய்திகள் சவுதி அரேபியாவின் சட்டங்களுக்கு அஞ்சி அந்நாட்டிலிருந்து வெளியேறிய இரண்டு சகோதரிகளுக்கு ஜார்ஜியா நாடு அடைக்கலம் வழங்க முன்வந்துள்ளது வங்கதேசத்தில் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த ஆசிரியருக்கு எதிராக வழக்கு கொடுத்த பெண்ணை தீயிட்டு எரித்து கொலை செய்த பயங்கர சம்பவம் நிகழ்ந்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் கிறிஸ்தவ மத வழிபாட்டு நிலையம் ஒன்றில் சுவர் இருந்து விழுந்ததில் பதிமூனு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த சம்பவத்தில் காயமடைந்த இருபத்தி பேர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் உள்ள இஸ்லாம்கோட் நகரில் இருந்து கராச்சி நோக்கி ஒரு சவுசு பஸ் சென்று கொண்டிருந்தது இன்று காலை பட்டீன் என்னும் இடத்தில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் சாலையோரத்தில் கவிழ்ந்தது அமெரிக்கா பிட்கோயின் முதலீட்டாளர்களான கோடீஸ்வர தம்பதி கடலில் கட்டிய வீடு தாங்கள் நாட்டின் இறையாண்மையை மீறுவதாக கூறி அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க தாய்லாந்து அரசு முடிவு செய்துள்ளதை அடுத்து அவர்கள் இருவரும் தலைமறைவாகியுள்ளனர் பிரான்சின் தலைநகர் பாரிஸில் உள்ள பழமை வாய்ந்த நோட்ரோட் ம் அழைக்கப்படும் தேவாலயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது மிக செயல்பட்டு சேதங்களை குறைத்த தீயணைப்பு வீரர்களுக்கு கௌரவம் வழங்கப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் போட்டியின் முப்பத்தி ஐந்தாவது லீக் ஆட்டம் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு நடக்கிறது ஹெலிகாப்டர் ஷாட் என்ற ஒன்றை கண்டுபிடித்து ஆடி தோனி அதை தற்போது இந்திய கிரிக்கெட்டிலும் உலக கிரிக்கெட்டிலும் மேலும் சில வீரர்கள் ஆடி பழகிக் கொண்டிருக்கின்றனர் டெல்லிக்கு எதிரான நேற்றைய முன்தினம் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ரோஹித் சர்மா முப்பது ரன் எடுத்தார் பன்னெண்டாவது ரன்னை எடுத்தபோது அவர் இருபது ஒவர் போட்டிகளில் எட்டாயிரம் ரன்னை தொட்டார் தோனி ஸ்டெம்புக்கு பின்னால் இருப்பது என்னுடைய அதிர்ஷ்டம் என இந்திய அணி கேப்டன் விராட் கோலி நிகழ்ச்சியாக பேசியுள்ளார் இத்துடன் நற்றினையின் செய்தி சேவை முடிவடைகிறது நன்றி வணக்கம்